ஸ்ரீமதி ராமானுஜாயன்மா ஸ்ரீமத் வரவரமணியன் மகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனியன்மா பிரதி மாசமும் அந்தந்த ஆழ்வார் ஆச்சாரியார் திருவண திருநட்சத்திரத்தை ஒட்டி அதற்கு பெரிய நல்ல கற்றுத் அறிஞர்கள் வித்வான்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பல ஒலிப்பதவிகள் கொடுத்து உதவி வருகிறார்கள் ஆணி வைகாசி மாதம் குறிப்பாக சுவாமி நம்மாழ்வார் பற்றியும் பட்டரை பற்றியும் பறக்க அனுபவித்தோம் எப்படி வைகாசிக்கு சுவாமி நம்மாழ்வாரோ ஆணிக்கு நல் ஆணியில் சோதினால்னு பொங்கும் பறிவு ஸ்ரீ பெரியாழ்வார் அதனால் பெரியாழ்வாரை பற்றி அனுபவங்கள் பல மகனியர்கள் கொடுக்கி இருக்கிறார்கள் எப்படி பார்த்தோன்னா பெரியாழ்வாருக்கு ஒரு ஒரு பதிகனு எடுத்துன்னு பார்க்குறதோடு அது ஒரு கிளஸ்டர் கிளஸ்டர் ஆவோ இல்லை பெரியாழ்வார் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப சில அற்புதமான வார்த்தைகள் மருத்துவ என்ன மாமணி வண்ணா மருத்துவ பதம் நீங்கினால் இன்னும் வார்த்தைப்படுவதன் முன் இதில் பல தாற்பயம் பொதிந்து கிடைக்கிறது கேப்சூல் மாதிரி ப்ரெக்னென்ட் வித் மீனிங்ஸ்ன்னு கோமண சுவாமி அடிக்கடி சொல்வார் இந்த மாதிரி பிரெக்னெண்ட் வித் மீனிங்ஸான வார்த்தைகளை எடுத்து அதை பெரியவர்கள் நமக்கு அதற்கு ஒட்டி விளக்குவார்கள் இப்போது இந்த வாட்டி ஸ்ரீமன் நாதமணிகள் அனுபவம் வேறக்கூட வருது ஸ்ரீவன் நாதமணிகள் பண்ணை பண்ணை இசைத்து தொகுத்தார்னு தெரியும் நல்லாயிருக்கும் ஆனால் அது என்ன பண்ணு நாலாயிரத்தி பிரபந்தத்தில் எப்படி இந்த இசை வருது இதை பற்றி ரொம்ப வெளியில் தெரியாது அதனால் ஊ இஸ் பெட்டர் பர்சன்னு பார்த்தோம் சுவாமி பிடி சேஷாதிரி சுவாமி இரு பெரிய சங்கீத வல்லுனர் மட்டும் இல்லை ஸ்ரீ வைஷ்ணுவ ரகசியார்த்தங்கள்லாம் நன்னாக கத்தறிந்து அதை எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கார் அந்த பிடி சேஷாதிரி சுவாமி ஸ்ரீமன் நாலாயிரத்தி பிரபந்தத்தில் பண் என்ற தலைப்பில் இந்த வாட்டி சொல்ல இருக்கிறார் அது மாதிரி அனத்மாட பூசி சுவாமி இவரையும் ரொம்ப நாளாக கேட்டுருக்கோம் இது அலுவலக நிமித்தம் ரொம்ப நிர்பந்தம் இருக்கவரால கொடுக்க முடியல இந்த வாட்டி வாதிக்கேஸ்ரீ ஜியரோட திருந்சத்திரத்தை ஒட்டி அவரும் வாதிக்கேஸ்ரீ பன்னீரப்படி அந்த வாதிக்கேஸ்வரி ஜியை பற்றி ஒரு தலைப்பில் ஒலிப்பதிவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் பிரியாழ்வார் வைபவத்தில் பெரியாழ்வார் வைபவம் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி திருமயம் அவர் திரையின்றிருக்கார் மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தழுவுதான் பொங்கும் பரிவாலேன்னு ஸ்ரீலிபுத்தூர்லேருந்தே அந்த விஞ்சமோர் வெங்கடாச்சாரி சுவாமி ஊ இஸ் பெட்ரு அப்ராப்ரியட் பர்சன் அவர் தான் இதுக்கு அவர் திரையின்றிருக்கார் நமக்குலாம் தெரியும் பெரியாழ்வார் தாய் பாவத்திலே கண்ணனை அனுபவித்தார் தாய்பாவத்தில் அனுபவிக்கிறதுன்றது இப்படி தலைவி பேச்சு பெண் பேச்சு மாதிரி இல்லாமல் இந்த தாய்பாவத்திலே பல பருவங்கள் உண்டு செங்கீரை பருவம் சப்பானி பருவம் அம்புலி பருவம் தாலாட்டு பருவம்னு பலவிதமான பருவங்கள் உண்டு இதுதான் பிள்ளைத்தமிழ் இந்த ஒரு பருவத்தை இந்த பருவத்திலே தாயாக தலைவனை அனுபவிப்பதற்கட்டோம் அதில் பரிவோடு இருக்கும் பெரியாழ்வார் இதை பிள்ளைத்தமிழ் என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்வார்கள் ஆனால் இந்த தமிழ் இலக்கியத்தில் பிள்ளைத்தமிழ் சொல்கிறதுக்கே பெரியாழ்வார் தான் முன்னாடி ஏன்னா பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் பாடின்றதுக்கு அப்புறம்தான் பிள்ளைத்தமிழ் இலக்கிய வரையறை வரையறைகள் உருவாகின லேட்ரான் அதை பிள்ளைத்தமிழை பற்றி அடியணும் அதில் என்னென்ன பருவங்கள் பிள்ளைத்தமிழ்னா என்ன தமிழ் இலக்கணத்தில் இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கா ஆனால் பெரியாள் வாரதுக்கு தாண்டி பல விஷயங்களை சொல்லியிருக்கார் இதை பற்றிலாம் அடியேன் சில வார்த்தைகள் விண்ணப்பிக்க இருக்கிறேன் சங்கீத உபன்யாசங்கள் இந்த வாட்டி புதுசாக ரெண்டு மாணிக்க சப்பானி பருவத்திலிருந்தும் மாணிக்க கிங்கினி சுப்ரஜா ஸ்ரீராம் அவர்களும் அது மாதிரி வட்டு நடுவே நமரதா பாட்டு பாட மயூரவல்லி அம்மங்கார் அதுக்கு உபன்யாசம் சங்கீத உபன்யாசம் இதுக்கு மேலே இதோர் அற்புதம் கேள் எபெருமான் கோலோதி எல்லாரையும் கொள்ளை கொன்றார் அது திரக்கு ஸ்தாவரம் ஆயப்பாடி கோபியர்கள் எல்லாரும் மயங்கி நிற்கிறார் உறுப்பி தேவத்தை வெல்கி மயங்கி சிறுவாய் புல்லும் கடைவாய் வெளி சோர எழுதி சித்திரம் போல் நின்றுனவேன்னு இப்படி இதுவாறு அற்புதம் கேள் என்ற தரப்பில் திருமயம் வெங்கடகிருஷ்ணன் சுவாமி கூரம் மாதவன் அதே மாதிரி தத்வார்த்தம் காரை பூணும் கண்ணாடி காணும் சேத்தலை எழுநாத்து போல் அவள் செய்வன் செய்து கொள்ள ஆடியான் என்னும் ஆழமோளையில் பாய்ச்சி அகப்படுத்தி மருத்துவ பதம் நீங்கினால் என்னும் வார்த்தைப்படுவதன் முன்ன இது நம்ம சம்பிரதாய அர்த்தத்தை கூரம் மாதவன் தெரிவிக்க வருகிறார் பெரியாழ்வார் ஆண்டாள் பிரிஞ்சி எங்க போனான்னு தெரியல கல்வொன் கொள் மாதிரி நல்லதோர் தாமரை பொய்கை செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெரியாழ்வார் அப்போ படுற வியசனம் இருக்கே அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டா கிருஷ்ண கிருபா அமுங்கார் இந்த எமோஷன்ஸ்லாம் தன்னுடைய பேச்சில் ட்ரன் அதாவது பெரியாழ்வார் வந்து யசோத பாவத்தில் எமோஷன் கொண்டுறான் அதுக்கப்புறம் அந்த எமோஷனை கிருஷ்ணகிருப்பா தன்னுடைய பேச்சிலே நம்மளுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த எமோஷ்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ் செங்கன்மால் தான் கொண்டு போனான்போது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்புறம் சுவாமி மனவாழ் மாமனி கொழு அற்புதமான வியாக்கியானத்தில் சில ரசமான விஷயங்கள் அந்த வியாக்கியான சைலி அதோடய வியாக்கியானத்தோட கிரேட்னஸ் இதை மாற்றுத்தாய் சென்று நாழிகை கூறிட்டு காத்து நின்று மிடறு மெழுமிழுத்தோட அப்புறம் உனக்கு பணி செய்திருக்கும் தாவமுடியன் இதெல்லாம் டிசி வெங்கடேச சுவாமி இருக்கிறார் மாரிநீரி நம்பி வைபவத்தை லதா ஆழ்வார் அம்மங்காரும் வடக்கு திருவேதி பிள்ளை மற்றும் திருக்கண்ணமங்கையாண்டான் வைபவம் வைபவங்களை ஸ்ரீவேணிராகவர் அம்மங்காரும் தெரிவிக்க இருக்கிறார்கள் பெரியாழ்வார் கிருஷ்ண பக்தியில் கண்ணனை கண்ணனிடம் ஆழ்ந்தவர்னு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் அவர் ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டத்தை பாடி அடையாளம் திருவடி திருவுள்ளுவமாக தெரிவிப்பதை இளையவல்லி ஸ்ரீநிதி சுவாமி ஸ்ரீராமாயணமாக அதாவது ராமாயணத்தை இல்லாத விஷயெல்லாம் இங்கே காட்டி கொடுக்குறார்ன்றது அதை அப்படி எடுத்து ரொம்ப அற்புதமாக சாதிக்க இருக்கிறார் திருமால் எரிஞ்சோலைக்கு மூணு பதிகம் பாடியிருக்கார் பெரியாழ்வார் அதில் ரெண்டு பதிகத்தை வித்யா மங்கார் எடுத்து சொல்ல வருகிறார் உறுப்பினர் நங்கையா ரம்பா ரொம்ப திருக்கோட்டூர் பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து சில அற்புதமான விளக்கங்கள் பருகுநீரும் உடுக்கும் கூறியும் பாக்யம் செய்தனவே பாவம் செய்தனவே பாத தூடி படுதலால் பாக்கியம் செய்தனவே பூதவழிந்துடன் ஐந்து வேள்வி எந்தம்மே விற்கவம் பெறுவார்களே கரவாது மாத்திரை சோத்திற்று புல்லை திரும்பினேன் இப்படி இந்த நவகாரியம் ந அகாரியம் சொல்லில்லாதவர்னு நாடெரும் விருந்தோம்புவார் திருக்கோஷ்டியூர் பதிகத்திலேருந்து ரசமான தத்துவத்தை எடுத்து சொல்ல வருகிறார் புல்ல ராவராம அவர்கள் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே என்ன ஆசைவாய் சென்ற சிந்தையராய்ன்னு ஒரு ஒரு பாசரமும் வேக்கியானம் அவ்வளோ டாப் கிளாஸ் இதை சந்தானம் அவர்கள் தெரிவிருகிறார் திரும எ திருநாமம் விஷங்களை எடுத்து சொல்ல வருகிறார் சுதர்சன சுவாமி எம்பெருமானுடைய பரத்வ நிர்ணயத்தை சதுமுகம் கையில் சங்கரன் சடையில் சதுப்பு தாலினை தங்கி மூன்றெழுத்ததனை மூன்றழுத்ததனால் வடக்கு சி மதுரை சாலை கிராமம் குளித்திருந்த கணக்காமே இப்படி தங்கையை மூக்கும் திருத்தேவன் திருக்கண்டவெண்ணும் கடீரகர் திவிதேச அந்த பதிகத்திலேருந்து இப்படி சில முக்கியமான பாசனங்களை எடுத்து விளக்க வருகிறார் ஸ்ரீவன் நாகமணிகள் வைபவம் இதை நெய்வேலி ரங்கநாத சுவாமி அவர் தெரிவிக்க இருக்கிறார் திருவரங்கம் அவதாரிகை மாதவத்தோன் புத்திரிகன் அவதாரிகை மணவாள மாமணிகளோட ஒன் ஆஃப் தி டாப் கிளாஸ் அவதாரிகை அது ஏன் டாப் கிளாஸு அது எப்படி அவர் சமன்வயப்படுத்துகிறார் முன்னையும் பின்னையும் அது எப்படி மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை வைத்து நிரூபிக்கிறார் என்பது அடியான் தெரிவிக்க ஆணி மூலம் இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் ஸ்ரீசைலேசயாபாத்திரத்தின் தாற்பரியத்தையும் அதன் வைபவத்தையும் கோவில் தேவராஜன் சுவாமி நமக்காக தெரிவிக்க இருக்கிறார் அதை பற்றி அந்த ஸ்ரீசைல தயாபாத்திர வைபவம் என்ன அதனுடைய வியாக்கியானம் என்ன இதெல்லாம் கோவில் பகுலாபிருணன் சுவாமி கோவிலை பற்றியான பிரபந்தம் தோதவரத்தை தூய்மறையோர் வருவருந்து அளித்திருப்போர் இவ்வுலகை கண்பருத்தானோர் மல்லிகை வெண் சங்கோதம் போன்ற முக்கியமான விஷயங்களை எடுத்து மா தவ தோன் புத்திரன் போய் என்ற அந்த திருமொழியிலேருந்தே அவரும் அது திருக்கணாம்பி சீனிவாசராஜன் சுவாமி ரொம்ப முக்கியமான தாத்பரியம் தன்னடியார் திறத்தகத்து தாமரை ஆள் ஆகியிலும் வான்பணையம் வைத்துப் போய் புதுநான் மலர் கம்பலம் எத்தி வைத்து ஏனை வாங்கி இதெல்லாம் ஏதோ ஆழ்வார் சொன்ன வார்த்தைகள் இல்லை இது உள்ள தாற்பயம் பொதிர்ந்து கிடைக்கிறது அந்த தாற்பயங்களை நமக்கு வியாக்கியானம் கொண்டு எளிமையாக கொடுக்க வருகிறார் சீனிவாசராஜன் சுவாமி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்ன நம்ம சம்பிரதாயத்தில் பிரபத்திக்கு நம்ம மரண திருவாயில் அவனை நினைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கிடையாது மற்ற உபாயத்துக்கு ஏன்னா எவருமானே அகம்ஸ்மரான் என்றான் நான் உன்னை நினைக்கிறேன் என்றான் இது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவினை பள்ளியானன்னு இந்த விஷயங்கள்லாம் எடுத்து கிடாம்பி வெங்கடேசன் சுவாமி சொல்ல வருகிறார் கோவில் கொங்கிலாச்சான் பாலாஜி பெரியோர் கடன் கோவிலில் வாழும் வைட்டனவன் தோட்டமில்லவளாத்தெழுவோடை ஏழு விஷயம் அதில் தோட்டம் இல்லவள் ஆத்திர ஓடை தொட கிணறுமே இல்லாமனு இதெல்லாம் கோவில் கொங்கிலாச்சன் பாலாஜி பறக்க தெரிவி தெரிவிக்கிறார் நைக்குடத்தை பற்றி என்னும் அந்த திருமொழியிலிருந்து தூதுவர் ஓடி ஒழித்தார் அதில் மங்களாசாசனத்தில் ஆரம்பித்து மங்களாசாசனம் முடிக்கிறார் பெரியாழ்வர் பல்லாண்டு பல்லாண்டு மங்களாசாசனம் ஆரம்பிக்கிறார் உறகல் உறகர் அரவிந்த பாவையும் தானும் நம்ம உடம்புக்கு எதுக்கு மங்களாசாசனம் பண்ணால் உடம்புல நோய் வரக்கூடாது இருந்தார் பெரியாழ்வார் அப்போ பெரியாழ்வார்க்கு அவ்வளோ செல்ஃபிஷா என்று தோணலாம் இதுக்கெல்லாம் பெரிய நம்ம சம்பிரதாயத்துலேருந்து மங்களா சாசனம் எப்பேற்பட்டது எம்பெருமானுக்கு பொல்லாண்டு பாடுகிறார் அடியோ மாடும் நாடும் சொல்லும் போதெல்லாம் சொல்லியிருக்கதான் இதெல்லாம் அத்தங்கி சீனிவாசன் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்கிறார் சொல்ல துக்கச்சூழலையின்ற அந்த திரு மூணா மூணாவது பதிகம் திருமாலின் ஜோலைக்கு துக்கச்சூழையை திருமொழி அவதாரிகை ரொம்ப அற்புதமான அவதாரிகி ஏன்னா இதை வந்து திருவாய்மொழியிலேருந்து பிரியவாச்சான் பிள்ளை அவர் ஒப்பிட்டிருக்கார் துக்கச்சூழலையில் பெரியாழ்வார்க்கு இருக்கிற மனநிலையும் நம்மாழ்வார்க்கு இருக்கிற மனநிலையும் எப்படிப்பட்டது அதெல்லாம் எடுத்து ஸ்ரீ கோவிலில் இருக்கும் பரவஸ்தரதராஜசுவாமி அங்கே தெரிவிக்கிறார் முன்னாடியே பார்த்தோம் மருத்துவ நாயின்ன மாமணி வெண்ணா எப்பேற்பட்ட விஷயம் மருத்துவன்னா என்ன மாமணி வண்ணன்னா இந்த மருத்துவம் எங்கெல்லாம் சொல்லியிருக்கா என்ன நோய் எதுக்கு மருத்துவம் இது நம்மளுக்கு விளக்க அரசாணிப்பாடை கந்தாடி சுந்தரஜன் சுவாமியும் சின்னியோங்கு இதில் உடலுறுகி வாய்த்து இருந்த மருத்துவனை நிறுத்திக் பனிக்கடலை பள்ளிகோலை படுக்க விட்டு இப்படி சாயப்போல பாட வல்லார் சென்னியங்கள நிறைய சொல்லிண்டே போகலாம் அவ்வளோ இருக்குது அதில் சில முக்கியமான பாசுரங்களை எடுத்து கோவில் தேவராஜன் சுவாமி ஸ்ரீனிவாசன் சுவாமி அதன் வியாக்கியானம் கொண்டு விளப்புக்குவார் அப்புறம் வாதிகேஸ்வரிஜியரோட தத்துவ தீபம் நம்ம தத்துவ தீபம் தத்துவ தீபன்றால் என்ன இருக்குது அதில் யாருக்குமே தெரியலையே ஒரே புரியாத மாதிரி இருக்கே என்னெல்லாம் யாரும் நினைக்க வேணாம் நம்ம வானமாமலை மடத்தைச் சேர்ந்த வேளாம்பூர் ரங்கநாத சுவாமி இவர் இதை எளிய நடையில் நமக்கு கொடுத்துருல இருக்கிறார் ஆக இந்த வாட்டியம் இந்த ஆனி மாசமும் பெரியாழ்வார பத்தி ஸ்ரீமன் நாகமோனிய பற்றியும் ஸ்ரீவாதிகேஸ்வரி ஜீரை பற்றியும் இன்னும் திருக்கண்ணுமங்கை ஆண்டான் வடக்கு திருவீதி பிள்ளை மாறினீரன் வைபவங்கள் என்ன பிரியாழ்வரைவு என்ன என்ன இதயம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது உபன்யாசங்கள் கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம் இது ரெண்டு காரணத்தினாலும் இது நிறைவேறது ஒன்று எந்த பிரதி பார்க்காம எல்லாரும் கொடுக்குறா ஒழிப்பது அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் எல்லாம் கேட்டு அனுபவிச்சு ஃபீட்பேக் கொடுத்து இதை ஊக்கமளிக்கிறீர்கள் இந்த ரெண்டு காரணத்தாலும் இது விச்சேதம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாட்டி மணியரங்கன் சுவாமி இன்னும் தலைப்பு கொடுக்கலை அவர்கிட்ட கேட்டதுக்கு பார்க்கலாம் வேறு தலைப்பு கொடுக்கலாம் பார்க்கிறேன்னு நான் யோசிச்சு சொல்கிறேன் இருக்க அவர் சரியான தலைப்பு வரும்போதோ இல்லை வேறு ஒரு ஏதாவது ஏற்கனவே ஒரு ஒழிப்பு இது கொடுக்குறேன் இருக்கார் சில காரணங்களால் இப்போ கொடுக்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கொடுப்பார் அதை போடலாம் ஆனால் எல்லோருக்கும் என்னுடைய கிருதஜதைகள் இதை வழக்கம் இந்த ஒலிப்பதிவு கேட்டு இந்த ஒலிப்பதிவு என்னென்ன தலைப்பு யார் யார் எப்பப்போ சொல்கிறான்றதா அன்றைக்கி முதல் நாள் சாயங்காலம் வழக்கம்போல் அதை அறிவிச்சிடலாம் எல்லோரும் கேட்டு ஆர்வத்துடன் போதையந்த பரச அனுபவித்து சொல்லும்படி பிரார்த்திக்கிறேன் இதே சமயத்தில் வேறு யாருன்னா இந்த வாச்சிக்க கைங்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அடியணையோ சுந்தராம சுவாமியோ இல்லை எங்கள்கிட்ட தெரிவித்தாலோ உடனே அதுக்கேற்ற வேண்டு வேணுன்றதை பண்ணுவோம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் ஆழ்வாரும் பெருமானார்ஜியர் திருவிடிகளே சரணும்